அல்லாஹைய நிலவியார்கள் அல்லஹ் தாலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திற்கு பல வகையான பொறுப்புகளை கொடுத்து அணிந்திருக்கிறான் அந்த பொறுப்புகளை நாங்கள் மிக சரியாக நிறைவேற்றினால் மாத்திரம்தான் நாளை மறுமையிலே வெற்றி அடைய முடியும் என்றும் தெளிவாக அவள் சொல்லியிருக்கிறான் எங்களுக்கு எத்தனையோ வகையான பாக்கியங்களை சந்தர்ப்பங்களை நியமத்துக்களை தந்து அந்த நியாமத்துக்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்று நாளை மறுமையிலே விசாரிக்க இருக்கிறோம் நிச்சயமாக நாளை மறுமையிலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நியாமத்துக்கள் சம்பந்தமாக அருக்குடைகள் சம்பந்தமாக நீங்கள் கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று குறானிலே அல்லா சொல்லுகிறார் அவற்றை எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறான் என்று இன்னொரு குரானுடைய வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நியமத்துக்கள் சம்பந்தமாக கட்டாயம் விசாரிக்கப்படுவோம் அதே போன்று நாங்கள் சுமர் பொறுப்புகள் தொடர்பாகவும் கட்டாயமாக நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கே எங்களுக்கு அல்லாந்தால எத்தனையோ வகையான ஞானத்துக்களை தந்திருக்கிறான் முதலிலே ஈமான் உடைய இரண்டாவதாக எங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான் சிலருக்கு குறைவாக சிலருக்கு அதிகமாக இன்னும் சிலருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் செல்வாக்கை கொடுத்திருக்கிறான் இன்னும் சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறான் பிள்ளை செல்வம் பணம் அதிகாரம் ஆரோக்கியம் இதையெல்லாம் அல்லாஹு கலாவால் எங்களுக்கு தரப்பட்ட சிலருக்கு சற்று அதிகமாக இன்னும் சிலருக்கு சிலர் குறைவாக இருக்க எங்களுக்கு தந்திருப்பது சோதனைக்காக நாம் கையாடுகிறோம் பயன்படுத்துகிறோம் என்று அணு அணுவாக நிச்சயமாக இந்த இருக்கிற ஒன்றுதான் எங்களுக்கு அல்லாஹு பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்று சொல்லுகிறோம் அல்லாஹு தாலா குரானிலே அல் மாறுனத்து சொத்து செல்வங்களும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையில் இருக்கின்ற கவர்ச்சிகரமான அம்சங்கள் என்று அல்லாஹாலே சொல்லுகிறான் அல்லாவுடைய நேரடியார்களே இன்னொரு இடத்திலே சிலருக்கு அல்லாஹு தாலா பெண் பிள்ளைகளை பரிசாக கொடுக்கின்றான் இன்னும் சிலருக்கு ஆண் பிள்ளைகளை பரிசாக கொடுக்கிறான் என்று குரானிலே சொல்லுகிறான் பரிசு கிஃப்டாக கொடுக்கிறான் பாருங்கள் உலகத்திலே கவர் பிள்ளைகள் என்றார் அவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு மனதிலே ஒரு புலகாங்கிலம் ஏற்படுகிறது அவர்களை அல்லாஹு தாலா ஒரு கிஃப்டாக ஒரு பரிசாக ஒரு அன்பளிப்பாக எங்களுக்கு தருகிறான் என்று குரானிலே சொல்லுகிறான் அல்லாவுடைய நல்ல எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தொல்லை பாத்தியத்தை கொடுப்பதில்லை புகானிலே அல்லாமு தாலா சொல்லுகிறான் சிலருக்கு ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறான் சிலருக்கு பெண் பிள்ளைகளை ஆசுகிறான் அல்லாவுடைய நிலையார்களே எனவே பிள்ளைகள் என்பவர்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பாக்கியங்கள் மாத்திரமல்ல அவர்கள் சோதனையும்தான் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த பிள்ளைகள் என்பவர்கள் சோதனை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஏன் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம் எங்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் முதுமையை அடைந்தால் எங்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அவர்கள் நல்ல அமல்கள் செய்து இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த உலகத்திலே ஒரு ஹாஃபாக ஒரு ஆலிமாக ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக ஒரு சமூக சேவகராக மற்ற மக்கள் பார்த்து பயன்படக்கூடிய ஒரு நல்லடியானாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் பிள்ளைகளில் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்தோம் இவ்வாறு வளர்க்கப்படுகின்ற இந்த பிள்ளைகளுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து வளர்த்து ஆளாப்பதற்கு இந்த பெற்றார் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் ஒரு தாய் கருவறையிலே இந்த பிள்ளையை சுமந்ததில் இருந்து விருப்பமான உணவை சாப்பிட முடியாது பத்தியன் இருக்க வேண்டும் பத்து மாதங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சுமக்கிறாள் பிரசவ வேதனை என்பது சாதாரணமான வேதனை அல்ல பிள்ளைகள் கிடைத்த வீட்டிலேயே மரணமான தாய்மாரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பிள்ளை உயிரோடு பிறந்திருக்கிறது தாய் இறந்து விட்டதாக கேள்விப்படுகிறோம் ஒரு ஜீவனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தாய்மார்களை பற்றி நாங்கள் கேள்விப்படவில்லை பிள்ளை உலகத்துக்கு வந்ததிலிருந்து அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுவது அலைவது தீட்டுவதற்காக அந்த பிள்ளை பாடசாலைக்கும் மதர்சாவுக்கும் போக வேண்டும் கழுவி கொடுத்து சாப்பாட்டை தயார் பண்ணி இப்படி எத்தனையோ வகையான ஏற்பாடுகள் ஏன் இவற்றையெல்லாம் அந்த தாய் செய்கிறால் தகப்பன் கால இரவு வரைக்கும் மாடாக உழைத்து ஓடாகி போன தாய் தகப்பனை பார்க்கிறோமே எதற்காக தங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே நல்லவர்களாக சாலை மாணவர்களாக செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கண்ணுக்கு அவர்கள் மீழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தானே இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் சகோதரர்களே பெரியார்கள் இவ்வாறு கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது தாய்தகப்பனை கொலை செய்கின்ற பிள்ளைகள் தாய்தகப்பனை வீட்டிலே வைத்து அடிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் தெருவுலே தள்ளிவிடுகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு கை அடிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் இப்போது இருக்கின்ற பிள்ளைகளுடைய நிலையை பாருங்கள் அவர்கள் தலைமுடிகளை எவ்வாறு கத்தரித்திருக்கிறார்கள் அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கின்றன அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன சில தாயின் தகப்பனும் இந்த பிள்ளையை நான் ஏன் பெற்றெடுத்தேன் என்று கவலைப்படக்கூடிய அளவுக்கு நிலை மோசமாக இருக்க போதை வஸ்துக்களுக்கு அடிமையானது கையெழுத்த தங்களுடைய காலத்தை நேரத்தை கடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் நட எதிர்பார்த்தர்கள் எங்களை தான் இந்த பள்ளிவாயை தன்னுடைய தோதலை சுமக்க இருப்பவர்கள் இந்த பாடசாலையை சுமக்க இருப்பவர்கள் இந்த ஊரை சுமக்க இருப்பவர்கள் இவர்களுடைய நிலை தலையை நேரே வைத்துக் கொண்டிருக்க முடியாது போதை கண்கள் சுமந்திருக்கின்றன கொள்கையிலே நாட்டவில்லை பொழுதற்கு நினைத்து பார்க்கவும் நேரமும் கிடையாது பாதையிலே தள்ளுகின்ற பொழுது வாகனங்களை நிறுத்துவது சைக்கிள்களை ஓட்டிச் செல்வது எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தான் இந்த தகப்பன் இதற்காக எவ்வளவு உழைத்திருப்பார் எவ்வளவு துவா செய்திருப்பார் தன்னுடைய கண்களாலேயே இந்த தாயின் தகப்பனும் தங்களுடைய விரல்களாலேயே தங்களுடைய கண்களை குத்திக்கொள்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இது தாய் தகப்பனுக்கும் ஊருக்கும் இவர்கள் செய்கின்ற அணியாய் கடந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த இளைஞிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின்படி சுமார் ஐயாயிரம் பிள்ளைகள் என்றால் என்ன துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நவம்பர் மாதம் மாத்திரம் எண்பத்தி மூன்று பிள்ளைகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே அவர்களிலே அதிகமானவர்கள் பாலியல் ரீதியாக புஷ்பிரயோகம் அடிநடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எட்டு பிள்ளைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் போதை வசிக்கு அடிமையானவர்களுடைய தொகை மிகவும் அதிகமாக இருக்கும் அல்லாருடைய நல்லே எதிர்காலத்திலே இந்த உலகத்தை தங்களுடைய தோளிலே சுமப்பார்களா இவர்கள் என்று கேள்வி எழுப்பிய நிலைக்கு நிலைமை மாறியிருக்கிறது இந்த இளம் சிறார் பருவம் எவ்வளவு முக்கியமானது தமிழிலே சொல்வார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்வார் தொட்டில் பலக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்வார்கள் இதுதான் நிலை என்றால் போதை வசதி அடிமையாக இருக்கல் என்றால் கல்வியிலே நாட்டமில்லை பெண் பிள்ளைகள் படிக்கின்ற அளவுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு கல்வியிலே நாட்டமில்லை என்றால் எதிர்கால சூழ்நிலையை சற்று சிந்தித்து அதாவது நேரடியாக இதற்கு என்ன காரணம் இப்படியான ஒரு நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன கடந்த வாரம் இந்த நாட்டிலே இருக்கின்ற போதை வஸ்துகளால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான கைதிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற நமது ஊருக்கும் வந்து சென்ற ஜெனரல் ஹெட்டியாராட்சி அவர்களோடு நான் கதைத்து அவர் சொன்னார் அந்த கந்தக்காடு எனப்படுகின்ற முகாமிலே இருக்கின்றவர்கள் செய்கின்ற அட்டகாசங்கள் அவர்களுக்கு போதை வஸ்து தினமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவர்கள் அங்கிருந்து பாய்ந்து சென்று அந்த போதை வஸ்துக்களை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டிய அவர்கள் செய்கின்ற முயற்சிகள் கழுத்துக்களை வெட்டிக்கொள்ள பார்க்கிறார்கள் கூரைகளிலே பாய பார்க்கிறார்கள் மற்றவர்களுக்கு அடிக்கிறார்கள் எத்தனையோ வகையான விஷயங்கள அளவுக்கு நிலை மோசமான அதாவது நிலவியார்களே இந்த நிலைக்கு இந்த நாட்டின் இளைஞர்கள் இந்த ஊர் என்று நான் சொல்லவில்லை இந்த நாட்டின் இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கிற காரணம் இவர்களை பெற்றெடுத்த தாய தகப்பனும் முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் அவர்கள் எந்த ஊரிலே பிறந்து வளர்ந்திருக்கிறார்களோ அந்த ஊரிலே இருக்கின்ற பொறுப்புதாரிகள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் அகதியாவை நடாத்துபவர்கள் கிதாபு மதர் தாக்கலை குரான் மதர் தாக்கலை நடாத்துபவர்கள் அந்த ஊரிலே இருக்கின்ற இஸ்லாமிய நிறுவனங்கள் சங்கங்களை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் அங்காவிடத்திலே ஜவாப்தனர் அல்லாஹுடைய நேரடியார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதார்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகள் சம்பந்தமாக ஒரு நாளை விசாரிக்கப்படும் என்று சொன்னார் மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையை காலகட்டத்தை இளைஞர்கள் குறிப்பாக கடத்திக் கொண்டிருக்கிறார் காலம் கடந்த ஞானம் இப்போது வருகிறது கையை காட்டி என்ன பிரயோசனம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிலை மாறிவிட்டது எதிரிகளாக இவர்களுக்கு சூரத்தில் பார்த்தீங்களா தெரியாது இவர்கள் ஒது எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே புதி கால் நலையவில்லை இவர்களுடைய தலைமுறையை இப்படியெல்லாம் வெட்டி இருக்கிறார்கள் இவர்கள் பாதையில் நின்று கொண்டு மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறார்கள் இவர்கள் இரவு முழுக்கவும் குளித்திருக்கிறார்கள் பகல் காலமெல்லாம் தூங்குகிறார்கள் மற்றவர்களுக்கு ஏசுகிறார்கள் சண்டை பிடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறோமே இதனுடைய அஸ்திவாரம் இங்கு போடப்பட்டது இவர்கள் ஏன் இவ்வாறு கவனிப்பாரில்லாம விடப்பட்டார்கள் எல்லோரும் பொறுப்புதாரி எல்லோருடைய பொறுப்புகள் தொடர்பாகவும் நிச்சயமாக விசாரிக்கிறார்கள் அல்லாவுடைய நம்படிய சில மாதங்களுக்கு முன்னால் யூடியூபிலே ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி அந்த யூடியூபிலே அவர் பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் இப்போது இருக்கின்ற சிறைச்சாலைகளிலே நீங்கள் சென்று பார்த்தால் அங்கிருக்கின்ற தொண்ணூறு வீதமான கைதிகள் கைதிகள் சிறு வயதிலே பண்ணப்பட்டவர்கள் சிறு நல்ல முறையில் வளர்க்கப்படாதவர்கள் அப்படியானவர்கள் தான் தொன்னூறு விதமான கைதிகள் தாயிடம் இருந்து அன்பு கிடைக்கவில்லை பாடசாலையில் கல்வியை தொடரவில்லை அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படவில்லை அவர்கள் கைவிடப்பட்டார்கள் அவர்களுக்கு அன்பு இரக்கம் அரவணைப்பு பாசம் வழிகாட்டல் அவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாகத்தான் அங்கிருக்கின்ற கைதிகளில் தொண்ணூறு சதவீதமானவர்கள் குற்றங்களிலே சம்பந்தப்பட்டு அந்த சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லிக்காட்டினார் நேரடியாக ஒரு சமுதாயத்தின் மிகப்பெரிய சொத்து இளைஞர்கள் சிறார்கள் நாம் நல்லதொரு சிறார் பரம்பரையை இளைஞர் பரம்பரையை காண வேண்டு இருந்தால் முயற்சி செய்ய வேண்டும் நாங்கள் நல்லதொரு அறுவடையை நாம் எல்லோரும் விவசாய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு நெல்லு எப்படி அறுவடை செய்யப்படுகிறது என்று நன்றாக தெரியும் நல்லதொரு அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் முதலிலே அந்த வயலை பண்படுத்துவது அதற்கடுத்தது அதிலே மிகவும் ஆரோக்கியமான வித்துக்களை தூவ வேண்டும் அது கொஞ்சம் பய வளர்ந்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு எந்த விதமான பறவைகளும் அந்த வித்துக்களை எடுத்துக் கொண்டு போகக்கூடாது என்பதற்காக நாங்கள் காவல் ஏற்பாடுகள் செய்ய அங்கு பசலை இடப்பட வேண்டும் அங்கு கலைகள் வளர்ந்து விடாமல் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால்தான் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் போகின்ற பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற வேளாண்மையை அதற்கு பிறகு அறுவடையை காண முடியும் ஒரு விவசாயினுடைய நிலை இதுதான் அல்லா ஒரு விவசாயியை பற்றி சொல்லுகிறார் அந்த விவசாயியினுடைய அந்த பயிர்களை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டும் அவனுக்கு ஒரு மனதிலே தைரியம் வர நான் நாட்டிய இந்த தாவரம் அழகாக ஆரோக்கியமாக நல்ல பலன் தரும் நிலையிலே வளர்ந்து வருகிறது என்று அவன் நினைக்க வேண்டும் அங்கு நாம் ஒரு தடவைக்கு பல தடவை இதனைப் பற்றி சிந்தித்தானாக அவர்கள் உருவாக மாட்டார் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான தரவித்து கொடுக்கப்பட வேண்டும் நாம் வாழுகின்ற உலகம் மிகவும் பயங்கரமான உலகம் குறிப்பாக மீடியா என்பது பயங்கரமாக செல்வாக்கி செலுத்துகின்ற ஒரு யுகத்திலே வாடுகின்றோம் நான் நீங்கள் எமது வயதிலே இருந்தவர்கள் சிறு வயதிலே இருந்த இருந்த சவால்களை விடவும் ஆயிரம் மடங்கு பயங்கரமான சவால்களால் இந்த நிலை எங்கள் ஈர்க்கப்பட்டு அள்ளிச் சொல்லப்படுகிறார்கள் அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அனுதாபத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டும் இரக்கமாக பார்க்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் எத்தனை பிள்ளைகளை நாங்கள் அகதியாவுக்கு அனுப்புகிறோம் எத்தனை பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிறோம் எத்தனை பிள்ளைகளை மக்களுக்கும் மதரசாவுக்கும் அனுப்புகிறோம் அவர்களுக்கு தேவையான அடிப்படையான வீடுகளிலே அவற்றை எங்களால் செய்ய முடியாத நேரம் இல்லை என்று கண்டால் அவற்றுக்கு அனுப்பி நாங்கள் எனது பிள்ளைகளுக்கு அடிப்படையான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் பிள்ளை சென்று விட்டு வந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளையினுடைய கொப்பியை எடுத்து பார்க்க வேண்டும் அந்த பிள்ளையினுடைய ரிப்போர்ட் வருகின்ற பொழுது அதிலே கணிதத்திலேயே குளவு இஸ்லாத்திலேயே குளவு என்று பார்த்து அந்த பிள்ளையை வழி வேண்டும் அதற்கு நேரம் இல்லை அதற்கு அவகாசம் இல்லை காலையில் விட்டு சென்றால் தகப்பன் இரவு ஒன்பது மணிக்கு வருவார் சாப்பிட்டது அது பாடசாலையில் எது நோக்கிய பிரச்சனை என்ன அது நோயாக இருக்கிறதா அதற்கு சாப்பாடு தேவையா என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு தகப்பனுக்கு நேரம் இல்லை அவர் பணத்தை வணங்கி கொண்டிருக்கிறார் தன்னுடைய வியாபாரத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறார் தான் மவுத்தானதுக்கு பின்னால் தனக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையை பற்றிய அக்கறை அவருக்கு கிடையாது ஒரு தாய் வீட்டிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவள் திரைப்படங்களிலே மூழ்கி இருக்கிறாள் அங்கு ஐந்து நேரம் தொடக்கூடிய முன்மாதிரியை தன்னுடைய வீட்டிலே பெற்றுக் அங்கு எந்த நேரமும் ஆடலும் ஆடலும் கூத்தும் கும்மாளமுமாக இருக்கிறது என்றால் அத்தகைய வீட்டில் வளரக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் வரலாற்றை நாங்கள் எடுத்துக்காரோ குரானிலை அல்லாமக்காக இளைஞர்களை பற்றி சொல்றோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மிகப்பெரிய இளைஞர் என்று தான் குரானிலை அல்ல சொல்ற தேகசூகத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டிய நெருப்பில் கூட போடப்பட்டார்கள் அவரோ பெரிய சோதனைகளை எதிர்கொள்ள கூட பொறுமையாக இருந்தால் காரணம் அவருடைய ஈமானுடைய வலிச்சல் அவர்களுக்கு கிடைத்த அந்த தருவியல் யூசு அலை இஸ்லாம் அவர்கள் கிழற்றிலே போடப்பட்டார்கள் இளைஞராக இருந்த சந்தர்ப்பத்தில் சிறையிலே தள்ளப்பட்டார்கள் அந்த சிறையிலும் கூட அவருக்கு அவரை நல்ல முறையில் வாழக்கூடிய அஸ்ஸாமில் தகுப்பெனப்படக்கூடிய குகைவாசிகளை பற்றி அல்லாஹு தாரா சொல்லுகிறார் இன்னவும் சித்தியத்து மனோபர் அவர்கள் இளைஞர்கள் அவர்கள் அல்லாஹாலாவை விசுவாசித்தவர்கள் அவருடைய ஈமானை நாங்கள் அதிகரித்தோம் என்று குரானிலே சொல்கிறோம் எல்லாம் இளைஞர்கள் இந்தியாவை கைப்பற்றிய தாரிக் பின் சியாத் இருபது வயதை கூட அடையாத ஒரு இளைஞர் கைப்பற்றிய கூட அடையாத ஒருவர் இந்தியாவை கைப்பற்றிய முஸ்பின் இருபது வயதை கூட அடையாத கைப்பற்றிய முகம்மது பாத்திர இருபது வயதை கூட அடையாத ஒரு இளைஞர் இவர்களும் இளைஞர்கள் இவர்களும் சாதித்திருக்கிறார்கள் இவர்களை பார்த்து சமுதாயம் இவர்கள் அல்லவா இளைஞர்கள் என்று சொல்லி இருக்கிறார் அல்லாவுடைய முன்னாடியாக இன்று பலஸ்தீனை நாங்கள் எடுத்து மேற்பட்டிக்கும் மேற்பட்டார்கள் என்று இளைஞர் எழுப்பி வருகிறார் அவருக்கு இருபது கூட வயது மாட்டாது கடத்தி நிலை இப்போதுதான் இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்கள் கும்புமாறி பொழிந்து அந்த பகுதியை நாசமாக்கி விட்டு போயிருக்கிறார்கள் அந்த இளைஞர் பாருங்கள் அந்த இளைஞன் வெளியே வந்து கொண்டிருக்கிறான் என்ற ஓதிக்கொண்டு அவர் வெளியே வருகிறார் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் பிழித்தால் அவர்கள் என்ற வெளியே வருகிறார் அது வீடியோவாக முழு உலகத்துக்கும் பறக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன சின்ன வயதிலிருந்து அல்லாருடைய நேரடியார்களே அந்த பிரதேசத்து மக்களுடைய சிறார்கள் இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஜோதி பதிப்புடைய விளக்கம் ஹதீஷுடைய விளக்கம் இஸ்லாம் என்றால் என்ன கொள்கைக்காக வேண்டி வாழ வேண்டும் நாம் இந்த பிரதேசத்தை விட்டும் ஒரு ஒரு அங்குலமேன் நகரமாட்டோம் என்ற ஈமானிய ஜோதியோடு அவர்கள் இன்று இருப்பதன் உலகத்திலே இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய ஈமானுடைய அந்த உறுதியை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் முன் உலகத்துக்கும் ஒரு செய்தியை பலசீன மக்கள் கொடுக்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்தால் ஈமானோடு வாழ்வோம் நாங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய பிரதேசத்தில் மாத்திரம் தான் வாழ்வோம் எங்களை ஒரு ஸ்தானும் வெளியேற்ற முடியாது என்ற உறுதியோடு இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் குரானை மரணம் செய்தவர்கள் இஸ்லாமிய சட்டங்களை ஆழமாக படித்தவர்கள் அல்லாவுக்காக வேண்டி என்ற அந்த உணர்வை தங்களுடைய உள்ளத்திலே சுமந்தவர்கள் ராஜா பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள் காண முடியாத சகோதரிகளை பெரியார்களே அஸ்திவாரம் அங்கு அவ்வளவு அழகாக போடப்பட்டது நாம் அப்படிப்பட்ட ஒரு கனவோடு இந்த நாட்டிலே வாழ்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அற்பமான சுகங்களுக்கு பின்னால் ஓடி தெரியக்கூடிய மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசக்கூடிய வாழ்க்கைக்கு லட்சியமே தெரியாத ஒரு பரம்பரையை நாங்கள் உருவாக்க வித்தியாசம் அவர்களும் இந்த உலகத்தில் தான் பாடுகிறார்கள் அந்த இளைஞர்களும் அந்த சிறுவர்களும் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறார்கள் நாமும் இந்த உலகத்தில் தான் பாடுகிறோம் அவர்களுடைய கையில ஹேண்ட்போன் இல்லையா அவர்கள் நவீன தொலை தொடர்பு சாதனங்களுடைய தொடர்பு அற்றவர்களா ஆனாலும் எதுதான் கையில் இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இஸ்லாத்தோடும் ஈமானோடும் அடிப்படையான பண்பாடுகளோடு வாழ பழக்குகின்ற ஒரு திட்டம் அந்த பிரதேசத்தில் இருக்கிறது அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மதர்சாவும் அதனை செய்கிறது அங்கிருக்கின்ற ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அதனை செய்கிறது அது ஒரு நீண்ட காலத்துக்கும் அசைக்க முடியாத ஈமான் உறுதியான பண்பாடுகள் அளமான வெளிச்சமான பண்பாடுகள் ஐந்து வயது சிறுமி தன்னுடைய தாயையும் தகப்பனையும் இழந்திருக்கிறார் கேட்கப்படுகிறது நீ அவர்களை பற்றி என்ன நினைக்கிறாய் அவள் சொல்கிறார் என்னுடைய தாயின் தகப்பன் சுவர்க்கத்திலே இருக்கிறார்கள் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவு தைரியமாக பேசக்கூடிய அளவு அந்த ஐந்து வயது சிறுமிக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வருகிறது என்றார் அது எங்கிருந்து கிடைத்தது அது முடியாத காரியம் அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையை உருவாக்க முடியாது என்று யாராவது பொறுப்பு இருக்கிறது அல்லாவுடைய நட உலகத்துக்கு பிள்ளைகளை வரச் செய்யாமல் இருப்பதற்கான கருக்கலைப்பு நடக்கிறது எமோஷன் நடக்கிறது கருவிலே பிள்ளை தரித்து விட்டது எனக்கு அந்த பிள்ளை தேவையில்லை என்பதற்காக மருத்துவர்களை அணுகி அந்த கருவை கலைக்கக்கூடிய பெற்றார்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் மனித சமுதாயத்தின் விரோதிகள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பரிசை வேண்டாம் என்று சொல்பவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் கருவிலே ஒரு சிசு தரித்ததற்கு பின்னால் வைத்தியலோசனை இல்லாமல் பொருளாதாரம் எங்களை அப்படி எப்படி பார்க்கும் என்று காரணம் காட்டி கருவிலே இருக்கின்ற பிள்ளையை யார் கொலை செய்கின்றார்களோ அல்லது கலைத்து விடுகிறார்களோ அவர்கள் கொலையை செய்திருக்கிறார்கள் தப்பு துடு அவன் சஷ்யத்தை இல்லா பஞ்சம் வரும் என்று பயந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்ய வேண்டாம் கபீரா அவர்களை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய குற்றமாகும் என்று போவானிலே அல்லாஹால சொல்வார் எனவே கருவிலிருந்து பாதுகாப்பவர்கள் பிள்ளைகள் இஸ்லாம் அழகாக சொல்லித் பாங்கு சொல்லி உங்களுடைய பிள்ளையை நீங்கள் வரவேற்க என்று சொல்லுங்கள் பாங்கு வலது பாங்கு விடுத காலிலே பிறந்து ஏழு நாளிலே அந்த பிள்ளையினுடைய தலைமுடியை சிறைத்து அந்த தலைமுடியின் பாரத்திற்கு வெள்ளியை சடப்பா செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு ஏழு நாட்களிலே அக்கீகா கொடுக்க வேண்டும் ஆடறுத்து கொடுக்க வேண்டும் முடியவர்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக ஒரு பிள்ளையை இந்த உலகத்திற்கு வரவேற்க சொல்லுகிறது இஸ்லாம் ஏழு வயதிலே தொழும்படி கட்டளை இடுகிறது பத்து வயது ஆகினால் அவர்கள் அவர்களை அடித்து கொலவையுங்கள் என்று செலகாவல் இஸ்லாம் என்று சொன்னார் அவர்களை படுக்கையிலே பிரித்து வையுங்கள் ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று சொன்னார்கள் செலவு செய்வது என்பது தர்மம் என்றும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது தொடர்பான ஹதீஸ்களை சொல்லுவது நோக்கம் ஒரு பிள்ளைக்கு தேவையான உணவு உடை பாதுகாப்பு மருந்து உறையுள் கல்வி போன்ற அடிப்படையான தேவைகளை நிறைவு கொடுப்பது தாய்நாப்பினுடைய கட்டாய கடமை செலவா செலவு சொன்னார்கள் நீங்கள் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்யலாம் ஒரு தீனாரை ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக வேண்டிய ஒரு தீனாரை நீங்கள் செலவு செய்யலாம் ஆனால் உங்களுடைய குடும்பத்தவர்களுக்காக வேண்டிய ஒரு தீனாரை நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்றால் அதுதான் மிகவும் ஏற்றமானது சிறப்பானது என்று செலவாகும் எனவே நாங்கள் கண்டித்தனப்படக்கூடாது எமது பிள்ளைகளுடைய அடிப்படையான வசதிகளை செய்து கொடுப்பது முதன்மையான கடமை அவருடைய மனதிலே ஒரு சின்ன கவலையையும் வரவிடாமல் செய்வதையும் என்னுடைய கடமை ஒவ்வொரு வீட்டிலும் சென்று நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளை படிப்பதற்கான மேசை ஒன்று இருக்கிறதா அந்த பிள்ளை பாதுகாப்பாக நிம்மதியாக தூங்குவதற்கான கட்டில் ஒன்று இருக்கிறதா அந்த பிள்ளையுடைய புத்தகங்களை எல்லாம் வைப்பதற்கான ஒரு வாக்கை இருக்கிறதா அந்த பிள்ளைக்கு சுக ஏனும் ஏற்பட்டால் அந்த பிள்ளைக்கு தேவையான மருத்துவ உதவிகளை எல்லாம் சரியாக செய்வதற்கான ஏற்பாடு அந்த தகப்பனிடத்திலே இருக்கிறது இதெல்லாம் அடிப்படையான பொறுப்புகள் அந்த பிள்ளை உணர வேண்டும் என்னுடைய தாயின் தகப்பனும் என்னோடு தொடர்ந்தும் இரக்கமாகவும் அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்கிறார்கள் அது அந்த பிள்ளையினுடைய உரிமை அந்த உரிமையை தாயின் தகப்பனும் கொடுக்க வேண்டும் கொடுத்துத்தான் எடுக்க இந்த நாட்டில் இருக்கின்ற எல்டர்ஸ் ஹோம் எனப்படுகின்ற வயோதிபர் மடங்களிலே இருக்கின்ற எழுபத்தை சதவீதமான வயோதிபர்களுடைய பிள்ளைகள் டாக்டர் என்ஜினியர் லாயர்மார் பெரிய பெரிய ப்ரொபெஷனல் என்று சொல்லப்படுகிறது இதற்கான காரணம் என்ன கல்வியை கொடுத்திருக்கிறார்கள் டியூஷனுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் மார்க்கத்தை அல்லாவை பற்றிய பயத்தை கொடுக்கவில்லை அதனையும் கொடுக்க வேண்டும் கல்வியை கொடுக்க வேண்டும் மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் அப்பாவை பற்றிய பயத்தை அச்சத்தை எதிர்பார்க்க முடியாது பெரும்பாலும் விடுகின்ற ஒரு தவறு இருக்கிறது அந்த தவறு என்னவென்றால் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் நேரம் ஒதுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளோடு அக்கறையாக அரவணை போடு இருக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை முத்தமிட வேண்டும் நான் கூட்டை விட்டு வெளியேற்ற நிகழ்ந்த பொழுது முத்தமிட்டு விட்டு தான் வீட்டில் உள்ள அனைவரோடும் முத்தமிட்டு விட்டு தான் வீட்டில் இருந்து வெளியேறும் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது சரான் சொல்லிக்கொண்டு வர வேண்டும் இன்முகத்தோடு வர வேண்டும் செல்லு அலி செல்லம் அவர்கள் தொழுந்து கொண்டிருக்கின்ற அவருடைய முதுகிலே பேர பிள்ளைகள் ஏறிக்கொண்டால் அவர்கள் இறங்கும் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய சுஜூதை நீட்டுவார்கள் என்று ஹதி சொல்லி ஒரு ஆசிரியை மாணவர்களிடத்திலே கேள்வி ஒன்று கேட்டால் நீங்கள் எதிர்காலத்தில் யாராக வரப்போகிறீர்கள் ஒரு மாணவன் சொன்னால் நான் ஒரு ஹேண்ட் போனாக வரப்போகின்றேன் ஹேண்ட் போனாக டாக்டராக இன்ஜினியராகத்தானே வர வேண்டும் நீ ஒரு ஹேண்ட் போனாக ஏன் வர வேண்டும் அந்த மாணவன் சொன்னான் நான் ஹேண்ட் போனாக வந்தால் என்னுடைய தாயின் தகப்பணம் என்னை எந்த நேரமும் இருப்பார்கள் எனவே நான் போனாக வர விரும்புகிறேன் பிள்ளைகளை கவனிப்பதற்கு நேரம் இல்லை சுகது பார்ப்பதற்கு நேரம் அவருடைய தேவைகளை கண்டறிவதற்கும் அவர்களுடைய இன்பங்களிலே துன்பங்களிலே பங்கெடுப்பதற்கும் நேரம் பாடசாலையிலே பெற்றார் ஆசிரியர் தங்க கூட்டம் என்று வந்துவிட்டால் பெண்கள் அதிகமாக வருகிறார்களே இது என்ன நிலை ஒரு மகள் ஒரு மகன் நினைக்கின்றான் என்னுடைய பாப்பாவுக்கு என்னுடைய அன்பு கிடையாது என்னுடைய கல்வியிலே அக்கறை கிடையாது எனவே நான் ஏன் அவரோடு இறக்கமாக இருக்க வேண்டும் என்று மகன் நினைக்கின்ற அளவுக்கும் எனது நிலை மாறி ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு அறமணத்தியாளமாவது பிள்ளைகளோடு இருந்து அவர்களுடைய கதைகளை கேட்டு அவர்களுடைய இன்ப துக்கங்களிலே பங்கெடுக்கின்ற ஒரு தாயின் தகப்பணம் எப்போதில்லையோ நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய கவலை செய்யும் அவர்கள் அவருடைய அறுவடையை எதிர்காலத்திலே சந்திக்க வேண்டும் இதனடியாக மாத்திரம் எமது பிள்ளைகள் யாரோடு கலகுகிறார்கள் எங்கு போகிறார்கள் அவர்களுடைய ஆன்மீக ரீதியான உடலியல் ரீதியான உளவியல் ரீதியான தேவைக்கு நேவை என்பதெல்லாம் நாங்கள் கண்டறியோ நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எமது வீட்டிலே நாங்கள் சகஜத்துக்கு எழுப்ப வேண்டும் நாங்கள் ஐவேளை பள்ளிக்கு போனால்தான் எங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்று சொல்வார்களே தகப்பனை போன்றுதான் தாயை போன்றுதான் பாடசாலையிலே மதரசாவிலே தன்னுடைய பிள்ளை தவறு செய்து விட்டது என்றால் பிள்ளையின் பக்கம் நீக்கக்கூடாது எப்போதுமே ஏன் பெற்றார் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஏன் கண்டித்திருக்கிறார்கள் என்றால் நாம் நிச்சயமாக அங்கு சென்று விசாரித்து விட்டு தான் முடிவுக்கு வர வேண்டுமே தவிர தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள் எல்லாம் நியாயப்படுத்திக் கொண்டு பாடசாலைக்கும் மதரசாவுக்கும் பள்ளிக்கும் எதிராக நாங்கள் போனால் நிச்சயமாக திருத்த முடியாது என்பதையும் எனவே வீட்டுச் சூழலை ஒப்புப்படுத்துவோம் கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் முஸ்லிம் சமூக நிறுவனங்களுக்கு பொறுத்திருக்கிறது அகதியாவை நிர்வகிப்பவர்களுக்கு பொறுத்திருக்கிறது அங்கு கற்பிப்பவர்களுக்கு பொறுத்திருக்கிறது தேவையான தருமையா வகுப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த இளைஞர்களுக்கு பொழுது போக்குவதற்கான ஏற்பாடுகள் எந்த நேரமும் பயானை கேட்டுக் கொண்டிருக்க அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் விளையாட வேண்டும் அவர்களுக்கு நியாயமான பொழுதுபோக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களை நெறிப்படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கு பாராட்டு விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கென்று இந்த வார்த்தை இவற்றை எல்லாம் செய்வது இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது எனவே எல்லா கைகளும் சேர்ந்தால்தான் ஓசை எழுப்ப முடியும் என்ற வகையிலே இந்த நிலைநீர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பதும் அடிப்பதும் மாப்போம் என்ற வகையிலே இன்னும் பத்து வருஷத்துக்கு பின்னால் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இளைஞர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து வைப்போம் என்று பள்ளி வாயிலும் பாடசாலையும் அகதியாவும் மதரசாவும் இயக்கங்களும் பெற்றாரும் வீட்டில் இருப்பவர்களும் சேர்ந்து முயற்சி எடுத்தாலே தவிர நிச்சயமாக ஒரு நாளும் நான் நிறைய காண முடியாது அல்லம தாலா எமது இளைஞர்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பானார்கள் ஜியலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியானவர்களாக ஆக்கி தருவாயாக எங்களுக்காக வந்து துவான அவர்களை ஆக்கி தருவாயாக ஜாலா அவர்களுக்கு வரக்கூடிய இந்த சவால்களை வெற்றிகரமாக முறியடிக்கக்கூடிய